வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி ஒரு முனிவர் கையில் ஒரு பையோடு மலையெறிக் கொண்டிருந்தார் மூச்சு வாங்கியது திரும்பி பார்த்தால் பனிரெண்டு வயது சிறுமி உறுத்தி தன் மூன்று வயது தம்பியை தூக்கி மிக அநாயசமாக மலையெறிக் முனிவர் அந்த சிறுமியிடம் கேட்டார் மகளே என்னால் இந்த பையை சுமந்து கொண்டு மலையேற முடியவில்லையே உனக்கு சிரமமாக இல்லையா என்று அவள் சொன்னாள் ஐயா நீங்கள் ஒரு சுமையை தூக்கி கொண்டிருக்கிறீர்கள் நான் என் தம்பியை தூக்கி கொண்டிருக்கிறேன் என்று அன்பு எதையும் சுமக்கும் என்று புரிந்து கொண்டார் முனிவர்